வணக்கம் நீயர்களி நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது வருடம் பிரான்சில் பெண்கள் மற்றும் சிறுவர்களின் வேலை நேரம் சட்டப்படி பதினோரு மணி நேரமாக குறைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நெல்லைக்கு வந்த வஉசி சுப்பிரமணிய சிவா மற்றும் பத்மநாப ஐயங்கார் ஆகியோர் கைது செய்யப்பட்டதால் திருநெல்வேலியில் எழுச்சி ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மங்கோலியா சீனாவிடமிருந்து தனது விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்திய விடுதலை போராட்ட வீரர் உத்தம் சிங் அவர்கள் லண்டனில் காகஸ்டன் ஹால் என்ற இடத்தில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் வைத்து முன்னாள் ஆளுநர் ஜெனரல் டயர் என்பவரை சுட்டுக் கொன்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கியூபா அதிபர் புல்ஜென்சியோ படிஸ்டாவை கொல்ல மாணவ தீவிரவாதிகள் எடுத்த முயற்சி தோல்வியில் முடிவடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு உலகின் மிக நீளமான கடலுக்கடியிலான சுரங்கப்பாதையான செய்கான் சுரங்கப்பாதை ஜப்பானின் அமோரி மற்றும் ஹக்கோடாட்டே ஆகிய இடங்களுக்கு நடுவே அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு கிழக்கு துருக்கியில் இடம்பெற்ற கடுமையான நிலநடுக்கம் காரணமாக 500 பேருக்கு மேல் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இத்தாலி நாட்டில் மூன்று ஆண்டுகள் பழமையான மனிதனின் பாதச்சுவடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக நேச்சர் இதழ் செய்தி வெளியிட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அப்பல்லோ ஒன்பது விண்கலம் பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பியது இனி பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு கண்டுபிடித்தவர் ஆயிரத்தி முப்பத்தி ஆண்டு ஜாம் செட்ஜி டாடா இந்தியாவின் நவீன தொழில் துறையின் முன்னோடி ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு டபிள்யூ ஜி இலங்கை தமிழ் அரசியல்வாதி மருத்துவர் இந்நாளில் மறைந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு க நமச்சிவாயம் தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐவோ ஆண்ட்ரிக் நோபல் பரிசு பெற்றவர் இந்நாளின் சிறப்புகள் இந்தியாவில் தேசிய ஸ்கிப்பிங் நாள் என்று மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேரிலே